فقال أيضا فمن يعمل مثقال ذرة خيرا يرى ومن يعمل مثقال ذرة شرا يرى صدق الله العظيم عن أبي بكرى رضي الله تعالى عنه أن رجلا جاء إلى النبي صلى الله عليه وسلم فقال أينا في خير فقال من صالح عمره وحسن عمله وقال اينا في شر قال من صالح عمره وساء عمله او كما قال صلى الله عليه وسلم قول انيتم الله سبحانه وتعالى ورونه كي ورتاكم صلاه وسلاما الى نبيكم محمد صلى الله عليه وسلم ورجليمهم அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுபவமாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் தாபியாவுங்கள் முஸ்லிம்கள் மூமிங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக உனது ஜிமாவுடைய கடுமை நிறைவேற்றுவதற்காக அல்லாவின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாவின் நல்லடியார்களே அருமை இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாபுத்தால எவைகளே நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு அப்படியான் அல்லாவுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் இவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாவுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை ஒட்டு முழுதாக தவிர்த்து தத்வாவுடன் வாழுமாறு அடியும் உங்களையும் நான் தத்வாவின் மூலம் வசூல் செய்து கொள்கிறேன் இத்த புதுவாக ஹைசமாக்கின்றோம் கணிமிக்க அல்லாவி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டின் இறுதி மாதமாகிய துல்ஹிஜா மாதத்தின் இரண்டாவது ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம் பல்வேறுபட்ட நல்ல அமல்களை செய்தோம் செய்து கொண்டிருக்கிறோம் அல்லாவின் நெருக்கத்தையும் அன்பையும் பெறுவதற்காக கண்ணியமானவர்களை அதே சமயம் குறிப்பிட்ட தினங்களில் குறிப்பிட்ட மாதங்களில் குறிப்பிட்ட சில சீசன்களிலே நல்லவர்களாக வாழ்ந்து ஏனைய காலங்களை அல்லாவுக்கு மாற்றமாக கழிப்பது ஒரு உண்மையான முஸ்லிமுடைய அடையாளம் அல்ல ஒரு உண்மையான முஸ்லிம் ஒரு வினாடி ஒரு செகண்ட் கூட அல்லாவுடைய திக்கர் இல்லாமல் கழியாது ஒரு மூச்சு அது சிக்கராக வெளியாகும் ஒரு சிந்தனை அல்லாவுக்கு விருப்பமான ஒரு சிந்தனையாக இருக்கும் அதனால்தான் சுவர்க்கத்துக்கு போனாலும் சுவர்க்கவாதிகளுக்கு நினைத்தல் எல்லாம் கிடைக்கும் நினைத்த படி கிடைக்கும் நினைத்த இடத்தில் கிடைக்கும் ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் உள்ளத்தில் ஒரு கவலை இருந்து கொண்டிருக்கும் பன்மையை விட சுவர்க்கத்திலே டிகிரி கூடியவர் ஸ்டேட்டஸிலே உயர்ந்தவர் கண்ணியமானவர் உயர்ந்தவரை பார்த்து கீழிருப்பவருக்கு ஒரு கவலை வரும் நானும் அவரை போன்று அமல் உலகத்தில் அப்படி வாழ்ந்திருக்கலாமே பொதுவாக எல்லோருக்கும் உள்ள ஒரு கவலைதான் அல்லாவுடைய ஞாபகம் இல்லாமல் கழிந்த அது செகண்ட் இருக்கலாம் அது மினிட் இருக்கலாம் கண்ணியமானது அவராக இருக்கலாம் அது That is a week, in a month, a year, and throughout life. Without waiting to know all that is passed away... I am in uni. That will be a distress. It's time to know All that is passed away, After a second, one almostenosibly, All why? After a week of months that累itions anymore... செகண்ட் வீக் மோசமானவராக ரமதானிலே நல்லவராக செவ்வாலிலே மோசமானவராக முதல் பத்து நாளிலே நல்லவராக பதினோராவது நாளிலிருந்து மோசமானவராக என்று மாறுவார் என்றிருந்தால் கண்ணை மன்னிக்க வேண்டும் நான் எனக்கு சொல்கிறேன் என்னுடைய ஈமானுடன் நயவஞ்சகம் நிபாக் கலந்திருக்கிறது நான் நடிக்கிறேன் நடிக்கிறேன் நடிப்பவர்கள் ஒரு இடத்திலேராக நடிப்பார்கள் நடிப்பார்கள் ஒரு வியாபாரியாக நடிப்பார்கள் கொலைகாரன நடிப்பார்கள் நடிப்பவர்கள் நடிக்கிறார்கள் நாம் வாழ்க்கையில் நடித்தால் கண்ணியமானவர்களை நம்முடைய சக்கரா படுமோசமாக அமையும் நம்முடைய ஒவ்வொரு சிந்தனையும் செயலும் நம்முடைய மௌத்தோடு சம்பந்தப்படுகிறது சமூகத்தூன் சொல்வார்கள் பெரும்பாலும் கருத்தா இருக்கும் அல்லது ஒரு கருத்தாக இருக்கும் நீங்கள் வாழ்வது போன்றுதான் மௌத்தமையும் போன்று மௌத்தாகுவீர்கள் நீங்கள் மௌத்தாகுவது போன்றுதான் எழுப்பப்படுவீர்கள் மௌத்தப்படி அமைகிறதோ எந்த நிலைமையில் எந்த வார்த்தையோடு எந்த செயலோடு மௌசாகும்பது வாயில் என்ன கையில் என்ன கண்ணால் என்ன காதால் என்ன நடைபெறுகிறதோ அதுதான் எழும்பும் பொழுது வரும் கொலைகாரன் கத்தியால் கொலை செய்தால் கத்தியோடு எலும்புவான் கண்ணால் கொலை செய்தால் கண்ணோடு எழும்புவான் போத்தலோடு எழும்புவான் எந்தெந்த துறைகளில் எந்தெந்த பொருளை பாவத்து பாவம் செய்கிறோமோ செப்பிலே பாவம் செய்தால் செப்டோடு எழும்பலாம் வாழ்க்கை நம்முடைய மௌச்சி நம்முடைய மௌத்து நம்முடைய கபர் நம்முடைய கபரு தான் நம்முடைய மஷர் எழுப்பப்படக்கூடிய நேரம் எனவே தான் நான் பேச இருக்கின்ற அதை சொல்லி ஆரம்பித்தால் உங்களுடைய அந்த கவனம் திசை இன்பக்கம் திரும்புவதற்கு உதவியாக இருக்கும் நான் ஒரு ஆயத்தை ஓதினேன் ஆயத்துடைய ஒரு பகுதி இன்னும் இரண்டு பூர்த்தியான ஆயத்துகள் முதலாவது ஓவிய அந்த ஆயத்துடைய பகுதி யார் ஒரு நல்ல செய்வாரோ நல்ல ஒரு அமல் அமல் செய்வாரோ பணி நம் அது அவருக்கு தான் பெனிஃபிட் ஆமையும் யாராவது தீங்கு செய்தால் பாவம் செய்தால் தவறு செய்தால் முறைகேடாக நடந்தால் அந்த ஆத்மாவுக்கு அந்த மனிதருக்குத்தான் அது தீங்காக நஷ்டமாக அதனுடைய விளைவு இது ஒரு பறவை இன்னும் ஒன்று யாரோ ஒரு அணுவுடைய பாரம் அணுவின் சைஸ் அல்ல அணுடைய பாரம் அணுவை நிறுத்த ஒரு பாறம் வரும் குரான் எப்போ சொல்லிவிட்டது அணுவை நிறுக்கின்ற கருவி கண்டுபிடிக்கப்பட்டது நவீன காலத்தில் குரான் எப்போ சொல்லிவிட்டது அணுவை நிறுத்தக்கூடிய ஒரு நேரம் வரும் காலம் வரும் அணுவ நிறுத்து அதற்கும் நான் கொடுப்பேன் நிறுத்தால் வெயிட் பாரம்பரியம் அந்த வெயிட் அளவு அமல்களை எல்லாம் நிறுத்த என்ன மாட்டான் கவுண்டிங் கிடையாது ஒவ்வொன்று வெயிட் அந்த வெயிட்டுக்குள் கவுண்ட் அடங்கும் கண்ணியமான உதாரணம் சொல்லு பத்து வாழைப்பழம் டென் பனானாஸ் வாங்குகிறோம் அதனுடைய விலை ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு வாழைப்பழம் பத்து ரூபாய் ஒரு கிலோ வாங்கினாலும் பதினைந்து பனானாக்கள் எது கூடுதலானது ஒன் கிலோ அதில் இருக்கிறது ஒன் கிலோ என்றும் இதுதான் அவர் வெயிட் சிலவேளை பத்து வாழைப்பழம் வாங்கியிருக்கும் சிறிய வாழைப்பழம் ஐந்து வாழைப்பழம் ஒரு கிலோ உடைய சைஸ் ஒரே விலை ஐந்து வாழைப்பழம் ஒரு கிலோ வெயிட் அது சைஸ் பெரியது பத்து பதினைந்து வாழைப்பழம் வாங்கியிருக்கும் ஒரு கிலோ தான் சைஸ் சிறியது எனவே வெயிட் பார்ப்பதற்கு கவர்ச்சியாக இருக்கும் விரும்பி பெரிய பங்கு நல்ல கவர்ச்சியாக இருக்கும் இந்த ஃபுரூட் இதுதான் கனிமனை நிற்பதற்குரிய குறைந்தாலும் எண்ணிக்கையில் குறைந்தாலும் பாரத்தில் கூடும் எனவே நல்லது செய்தால் அணுவின் பாரமளவு செய்தாலும் கண்டுகொள்வார் அணுவின் பாரமளவு தீமை செய்தாலும் அதையும் கண்டுகொள்வார் அதனால் தான் அதனால் கண்ணியமானவர்களே ஒருவர் இன்னும் ஒரு திருகம் மற்றவருடைய ஒரு திருகம் நம்முடைய ஒன் ருபி ஒன் ரியால் ஒன் டொலர் ஒன் பவுண்ட் ஒன் யூரோ கொடுத்து இருக்கும் நிலைமையில் நீங்கள் மூச்சாக வேண்டாம் ஷகித் ஒருத்தகித் திரும்ப உயிர் கொடுக்கப்பட்ட இரண்டாவது முறை ஷகித் திரும்ப உயிர் கொடுக்கப்பட்ட மூன்றாவது முறை சஹீத் அவருடைய பொறுப்பில் கடன் இருந்தால் அவருக்கு மன்னிக்கப்படாத ஹலீர் ஒரு தடவை இல்ல ட்ரிபிள் ஷஹீத் ட்ரிபிள் ஷஹாகத் மூன்று அடைந்த மனிதர் ஒருவருக்கு கொடுக்க இருக்கையில் மூத்தாகினால் அவர் மன்னிக்கப்பட மாட்டார் என்றால் ஆயத்தோடு ஜமி பண்ணுங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள் கண்ணியமான அணுவின் பாரம் தீமை செய்தாலும் அது ஷகீதாக இருந்தாலும் பனிஷ்மெண்ட் கிடைக்கும் எதாவது நல்லதும் எனவே கண்ணியமானவே நல்லவர்கள் எங்கிருந்தாலும் நல்லவர்கள் கெட்டவர்கள் எங்கிருந்தாலும் கெட்டவர்கள் ஒரு ஹதீசை சொன்னேன் அபு பக்தரா அபு பக்தர் அபு பக்தரா ஒரு மனிதர் நபியிடம் வந்தார் சொல்லம் வந்தவர் கேள்வி கேட்டார் நல்லவர் யார் நல்ல மனிதர் யார் ஹயிர் உள்ளவர் யார் எப்பொழுதுமே பாசிட்டிவ் சைட் உள்ளவர் யார் பிளஸ் பாயிண்ட் உள்ளவர் யார் யார் மண் அமலு யார் நீண்ட காலம் வாழ்கிறார் நல்ல செய்கிறார் தீனோடு மார்க்கெட்டோடு நல்ல அமலோடு நீண்ட ஆயுள் லோங் லைஃப் கண்ணியமனை நல்லவர் நெகட்டிவ் எல்லாவற்றிலும் மக்களுடைய பெற்றவர் அன்னை வெறுக்கக்கூடிய மக்களுடைய வெறுப்புக்குள்ளானவர் குடும்பத்துடைய வெறுப்புக்குள்ளானவர் கெட்டவர் சொன்னார்கள் வந்தாரு யாருடைய ஆயுள் நீண்டு நீண்ட ஆயுள் கெட்டாமல் திருமணம் முடித்தார்கள் கிடையாது செய்கிறார்கள் சிலர் அப்படி ஒவ்வொரு தினத்தை ஒவ்வொரு விதமான விடயங்கள் இருக்கும் நாம் பெருந்திர மக்களை சேர்த்து கொண்டாட வேண்டிய நாள் என்ன தெரியுமா நாம் ஜனாதாவாக இருக்கும் நாள் நாம் ஜனாதாவாக கட்டில இருக்கின்ற பொழுது நம்முடைய வீட்டிலே பெரிய க்ளவுட் பெரிய ஒரு கூட்டம் பெரிய அழுகை துவா வீடே போதாது ஜனாதாவை பார்க்க வருகின்ற மக்களுடைய கிரௌட் இந்த மாதங்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்கிறோம் டிக்கெட் ஆன்லைனில் புக்கிங் பண்ணுகிறோம் விசா அப்ளை பண்ணுகிறோம் இந்த ஆட்சி முடிஞ்சதிலிருந்து அடுத்த ஆட்சிக்குள் அச்சுக்கா அப்ளை பண்ணுகிறோம் அதாவது பரவாயில்லை கண்டிப்பா டிசம்பரிலே போக இருக்கின்ற அட்வான்ஸாக பல விடங்களை செய்கிறோம் நம்முடைய மௌசு நம்முடைய ஜனாதா நம்முடைய மையத்து வைக்கப்பட்டிருக்கின்ற பொழுது நமக்காக தண்ணீர் விட்டு அழுது அல்லாவிடம் துபா கேட்கும் எத்தனை பேரை இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறோம் எத்தனை ஹார்ட் உள்ளங்களை வின் பண்ணி இருக்கிறோம் எத்தனை அமல்களை அனுப்பி இருக்கிறோம் எத்தனை சுஜோது ஜனாத வீட்டில நமக்கு துவாவை பெற்று தருவதற்காக வேண்டி அனுப்பி இருக்கிறோம் என்று சிந்திப்பவர் உண்மையான முஸ்லீமாக இருப்பார் அதனால்தான் நல்லவர் எங்கிருந்தாலும் நல்லவர் கெட்டவர் எங்கிருந்தாலும் நல்லவர் நல்லவர் தாபத்துல்லாவிடம் இருந்தாலும் நல்லவர் அவருக்கு ஒரு எமர்ஜென்சியாக ஒருவரை சந்திப்பதற்கு செய்ய வழியில்லை பாருக்கு ஒருவரை சந்திப்பதற்கு கஷ்டோவுக்கு தான் போக வேண்டும் அங்குதான் அங்குதான் அவரை பிடிக்கலாம் அவரிடம் இருக்கின்ற பணத்தை எடுக்கலாம் சிலரை தூக்குவது எங்கே கஷினோவில் சிலரை எந்தரி தூக்குவது பாரில் சிலரை தூக்குவது எங்கு ஸ்டார் செவன் ஸ்டாரில் ஏன் அவர்கள் மிக ஹாப்பியாக எல்லாவற்றையும் மறந்து மயங்கி இருக்கின்ற இடம் கையிலே மாடும் வரைக்கும் தெரியாது அங்கு சென்றாலும் சந்திக்க போவது நல்லவராக இருந்தால் அங்கு போன வேலையை முடித்து விட்டு வருவார் துபாய் போகலாம் சைனா போகலாம் போகலாம் சிங்கப்பூர் போகலாம் பேங்காக் போகலாம் போன வேலை முடியும் நேரத்துக்கு இபாசத் நேரத்துக்கு குரான் நேரத்துக்கு ஜிகர் நேரத்துக்கு அல்லாவுடைய அங்கு சென்றாலும் யாரும் பார்க்காவிட்டாலும் ஹராம் ஏமாற்றம் போய் வஞ்சகம் கலப்படம் சம்பந்தப்பட நல்லவர் நல்லவர் கொண்டு போய் காபத்துள்ளாவிலே தவாப் செய்ய வைத்தாலும் பிற்பகல் அளிக்கலாமா என்று அங்கிருக்கின்ற ஏதாவது பொருட்களை சூறையாடலாமா மசிது உண்டியலை எப்படி உடைத்து பணம் எடுக்கலாம் என்றுதான் சிந்திப்பான் மசிதிக்குள் வந்தாலும் மசிதிக்குள் வந்தாலும் அதே சிந்தனை மஸ்திதில் சுரண்டதாம் மஸ்தளுக்குள் வந்தாலும் கெட்டவன் கெட்டவன் தாபத்தில்லாவுக்கு போனாலும் கெட்டவன் கெட்டவன் தான் நல்லவர் கஷ்ணோவுக்கு போனாலும் பாருக்கு போனாலும் யாரை அவர் சந்திக்க போயிருப்பார் வேலையை முடிப்பார் வருவார் அங்கே போவது பொருத்தமல்ல எமர்ஜென்சிக்கு போன்றாலும் போனாலும் அவர் முடித்துவிட்டு வருவார் நல்லவர் எனவே நல்லவர் நடிக்க மாட்டார் எனவே கண்ணிமன்றால் ஒவ்வொரு விடயங்களையும் நான் நல்லவனா கெட்டவனா முன்னோருடைய வாழ்க்கையை பாருங்கள் நல்லவர் நல்லவர் தான் எங்கும் யார் ஏசினாலும் நல்லவர் யார் அடித்தாலும் நல்லவர் யார் துரோகம் செய்தாலும் நல்லவர் யார் தன்னுடைய மானத்தை வாங்கினால் நல்லவர் நல்லவர் நல்லவராக அவருடனி என்ன எல்லாமே நேர்மறையான விடயங்கள் தான் வெளியாகும் பிளஸ் பாயிண்ட் தான் இருக்கும் நபி சொல்லு மிக சிறந்த உதாரணம் அப்துல்லி சிறந்த உதாரணம் பாருங்கள் நல்லவர் ரெண்டும் நல்லவர் யாருடன் நல்லவர் நபியாளர்களுக்கு எல்லா விதமான கடிதிகளையும் செய்தவர் எல்லா பிளேன் நபிக்கெதிராக செய்யப்பட்ட தலைவர் மகன் வந்தான் அப்துல்லா அவருடைய பேர் மதுல்லா யார சொல்றதா பாப்பாவுடைய என்னுடைய தந்தையுடைய தொழிலை தாங்க முடியவில்லை உங்களுக்கு ஏசுகிறார் உங்களை கேவலமாக பேசுகிறார் அல்லாவுக்கு திட்டுகிறார் கேவலப்படுத்துகிறார் நான் சொல்லப் போகிறேன் வாப்பாவை மகன் கேட்கிறார் என்ன சந்தர்ப்பம் நல்ல ஒரு அவகாசம் சான்ஸ் ஒரு அவகாசம் சந்தர்ப்பம் மகன் தானே கொள்ளப் மனைவியை பரிசுத்தமான மனைவி ஆயிஷா ரயில்லாவன் அவர்களை தகாத உறவு கொண்டார் என்று விட்டு கட்டினாலும் ஆயிஷா கெட்டவர் கட்ட நடத்தி நடந்தார் சொல்கிறு வகித்தவன் வேண்டாம் இஸ்லாம் கொள்ளுகின்ற மார்க்கம் அல்ல அடிக்கின்ற மார்க்கம் அல்ல மோதுகின்ற மார்க்கம் அல்ல இஸ்லாம் சமாதானமானது ஒற்றுமையானது இஸ்லாம் எப்பொழுது கைண்டான மார்க்கம் சொன்னாவுக்கு செய்ய வேண்டி அவரோடு சொப்போம் அபியர்கள் நல்லவர்கள் சொத்தானவர்கள் தலைவரோடும் அபியர்கள் நல்லவர்கள் நம்முடைய அகலாத் நம்முடைய பேரண்ட்ஸோடு இருக்கின்ற உறவு நம்முடைய நம்முடைய சிஸ்டர் உறவுகளை பார்க்கும் அகலாத் கனிமரங்களை நவிய துணர்கள் நல்லவர் யார் இந்து மர நல்லவர் யார் சிறந்தவர் யார் வேதானவர் யார் நல்ல குணம் உள்ளவர் நல்லவர் இன்னொரு கருத்தில் மனைவிமார்கள் எ மௌத்தாகின்ற பொழுது கணவனுடைய சட்டிஸ்பாக்சனோடு கணவனுடைய திருப்தியோடு கணவனுடைய உண்மையான உண்மையான லப்போடு திருப்தியோடு எந்த மனைவி மூத்தாகுவாரோ தகலத்தில் சொர்க்கம் போவார் பெண்களுக்கும் நல்ல பெண்கள் அவர்களுக்குத்தான் சொர்க்கம் நல்ல பெண்கள் இன்னும் ஒரு பெண்ணுக்கு நகர சொன்ன உன்னுடைய சொர்க்கமும் நரகமும் உன்னுடைய ஹஸ்பண்ட் ஹஸ்பனோடு நல்ல அகலாக்கோடு நல்லவனாக நடந்தால் உனக்கு சுவர்க்கம் ஹஸ்பனோடு நீ முறைகேடாக நடந்தால் நடந்தால் நடந்தால் கட்டுப்படாவிட்டால் நீகத்துக்கு அந்த உன்னுடைய கெட்ட அகலாக்கை அட்வான்ஸாக கொடுக்கிறார் எல்லா துறைகளிலும் நல்லதை செய்ய வேண்டும் நல்லவர் நான் எப்பொழுதும் நல்லவர் மற்றவர்களுடைய நலவை தான் பார்ப்பேன் மற்றவர்கள் செய்கிறார்களா என்று தேடுவார் என்னுடைய பாவம் விளங்காது மற்றவருடைய பாவம் பெரிதாக விளங்கும் அதற்கு மதிசரிக்கிறது பாருங்கள் இன்று நடக்கின்ற அதிகமான கண்ணில் இருக்கின்ற ஒரு தூசி ஒரே ஒரு புலனி மதத்தை சீருகின்ற பொழுது நாம் பொலிஸ் பண்ணுகின்ற பொழுது ஏதாவது ஒரு ஒரு ட்ரப்புடி அளவு இருக்கிற கதா ஒரு தூசி கண்ணில் இருக்கின்ற ஒரு தூசி அது மற்றவருடைய கீழ் தண்டு அதை தன்னுடைய கண்ணுக்குள் வைத்துக் கொண்டு தனக்கு விளங்காமல் மற்றவருடைய கண்ணுக்குள் இருக்கின்ற கண்ணுக்கு படுகிறது என்ன அர்த்தம் தன்னுடைய நெகட்டிவ் சைடை வைத்துக் கொண்டு நைன்டி நைன் மைனஸ் கொண்டு மற்றவர்களுடைய விளங்கும் அதை பேசுவார் பரப்புவார் அவரை கேவலப்படுத்துவார் கெட்டவர் கெட்டவரை கெட்டவர் மற்றவர்களையும் கெட்டவராக பார்ப்பார் நல்லவர் மற்றவர்களையும் நல்லவராக பார்ப்பார் அதனால நடிகர் காலையில் வரும்பொழுது பகிர நேரத்தில் உங்களை பண்ணும் பொழுதுகளையும் சொல்ல வேண்டாம் எந்த பாவத்தையும் சொல்ல வேண்டாம் எந்த தவறையும் சொல்ல வேண்டாம் ஏன் தெரியுமா நீங்கள் என்னிடத்தில் சொல்லாமல் நான் மற்றவர்களை பற்றி ஒவ்வொருவரை பற்றியும் நல்லெண்ணத்தோடு உங்களை மீட் பண்ண விரும்புகிறேன் சந்திக்க விரும்புகிறேன் மற்றவர்களுடைய குறைகளை என்னிடம் நீங்கள் வந்து சொல்ல என்று நபியவர்கள் முட்பூத்திய சொல்லிவிடுவார்கள் அந்த அளவு கண்ணியமானவர்களே நல்லவன் மற்றவர்களை நல்லவராக பார்ப்பது நான் கெட்டவனாக இருந்தால் நான் என்னுடைய குறையை பார்ப்பது மற்றவர்களுக்கு எஸ்பைஸ் பண்ணுவது கண்ணியமாக அழகாக நல்லவருடைய அடையாளம் ஒரு மோமினுடைய அடையாளம் ஒரு துவா இருக்கிறது இந்த துவா கண்ணி மாடலே என்னுடைய எண்ணம் பெரும்பான்மையானவர்களுக்கு இந்த துவா பாடம் இருக்காது இது பிரபலியம் இல்லாத மிக அரிதான ஒரு துவா ஆனா மீனிங் உள்ள துவா அந்த துவாவிழை பாருங்கள் நபியவர்கள் கேட்டது எல்லாமே நல்லதை பற்றி கட்டை விட்டும் அல்லாவிடம் பாதுகாப்பு தேடினார்கள் அந்த துவுடைய முதலாள வார்த்தையை பாருங்கள் அல்லாமின் இருக்கிறார் பக்கத்தில் இருப்பவர் பக்கத்து வீட்டுக்காரர் பக்கத்து கடைக்காரர் பக்கத்து கேர் பக்கத்து பிரயாணத்திலே பக்கத்திலே வீட்டிலே பக்கத்திலே வாகனம் பக்கத்திலே இவருடைய கணிதியை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் பக்கத்து வீட்டை பக்கத்தில் இருப்பவர்களை விட்டும் முன்னர் நரைமுடி வர முன்னர் என்னுடைய முடியை நரைக்க வைக்கின்ற மனைவியை விட்டும் ஆக்கி ஸ்ட்ரெஸ் அப்படியே சைக்கோ வாக்குகின்ற கட்டுப்படாத மனைவியை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் நிறைய முடி வர முன்னர் முடி பழுக்க முன்னால் என்னுடைய முடியை பழுக்க வைக்கின்ற மனைவியுடைய மனைவியை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன் அதே போன்று பொம்மின் வலதின் எனக்கு ஒரு பஸ் ஆக செயல்படுகின்ற மகன் போன்றும் போன்றும் கட்டுப்படுத்து உமா எனக்கு அடிமையாக நான் உம்மா கடுமை போன்றோம் கேமசன் அடையாளம் அப்படிப்பட்ட பிள்ளையை விட்டும் எனக்கே எஜமானனாக மாறுகின்ற பிள்ளைகளை விட்டு பாதுகாப்பு தருகிறேன் மாலின் எகூன அலி எனக்கே தண்டனையாக மாறுகின்ற எட்டும் பொருளாதாரம் சொத்து செல்வம் எனக்கே தண்டனையாக என்னுடைய பணத்தால் நான் பாவம் செய்து நானே நரகம் போனேன் என்னுடைய பணத்தை வட்டிக்கு கொடுத்து நான் அரகம் என்னுடைய பணத்தை டெக்னோவுக்கு போய் நான் அரகம் போனேன் என்னுடைய பணத்தால் ட்ரக்ஸ் பாவித்து நான் அரகம் என்னுடைய பணத்தால் பாவம் செய்து அராமான வேலைகள் செய்து இல்லீகலான பிசினஸ் செய்து ஹராமான நான் அரகம் போவேனே செலவழிக்காமல் தக்காத்து கொடுக்காமல் என்னுடைய பணத்தாலே நானே நரகம் போவே நெருப்பாக மாறுமே என்னுடைய பாம்பாக மாறுமே என்னுடைய அழிவுக்கு காரணமாக ஆகுமே அப்படிப்பட்ட பணத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் இப்படியான ஒரு பிராப்ட் தெரியுமா அவனுடைய கண் எண்ணை மனசு என்னை பிளஸ் பார்க்க மாட்டான் என்னுடைய நெகட்டிவை பார்ப்பான் சைடை பார்க்க மாட்டான் ஐநுகு தராணி அவருடைய கண்ணெண்ணை பார்க்கிறது உள்ளமென்னை நோட் பண்ணுகிறது அப்படிப்பட்ட விட்டு நான் பாதுகாப்படுகிறேன் ஏதாவது நன்மையான காரியத்தை கண்டால் என்னிடத்துல ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு விடயத்தை ஒரு பிளஸ் பாயிண்டை கண்டால் மறைத்து விடுவான் இஷு பண்ண மாட்டான் ஷியா பண்ண மாட்டான் மறைத்து விடுவான் அதை சீக்கிரட் ஆக்கி விடுவான் وإن رأى سيئة لاول ريكポയിண்டை கண்டால் மைனஸை கண்டால் அதாவது நெகட்டிவ் சைனை கண்டால் உடனே ஷியா பண்ணுவார் இப்படிப்பட்ட முனாபிகதனமான பிரண்டை விட்டு பாதுகாப்பு தேடுகரே எப்படி죠 அல்லாமின யா அவுது பிக்க மின் ஜாரிசு வ மின் சௌஜின் தஷைஹுனி கபலால் மஷீப வ மின் பலதின யகூன அலையா ரப்ப வ மின் மாலி யகூன அலையா ஆதாப வ மின் ஹலீலின் மாக்கிர் எப்படி நண்பருக்கு கடையிலும் எதிராக பிளேன் பண்ணுகின்ற சதி செய்கின்ற நண்பர் எனக்கே குளிவெட்டுகின்ற நண்பர் கூட இருந்து குழி வெட்டுகின்றவன் பார்ட்னராக இருந்து என்னை மெதுமெதுவாக கடையில் இருந்து ஒதுக்குகின்றவன் ஒரே பிசினஸை இரண்டு பேரும் பிப்டி பிப்டி போட்டு ஆரம்பித்து எனக்கு என்னை ஒதுக்கிவிட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் பிசினஸ் ஓனர்ஷிப் எடுக்கின்றவன் பணம் எடுத்து விட்டு இரண்டு மூன்று மாதம் அதாஹா இப்படிப்பட்ட நண்பனை விட்டும் நான் என்ன கண்ணியமான சொல்லவர் என நல்லவர்களை உருவாக்க தேடினார்கள் நல்லவர் நல்லவர் எல்லோருக்கும் நல்லவர் கெட்டவர் எல்லோருக்கும் கெட்டவர் இப்பொழுது கண்ணியமான நம்முடைய சிந்திப்போம் நம்முடைய பாதத் நம்முடைய நம்முடைய அன்றாட வாழ்க்கை கண்ணியமான நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய செலவீனங்களில் நம்முடைய அன்றாட வாழ்க்கைகளை நாம் பாவிக்கின்ற விடயங்களில் எத்தனை வீதம் எவ்வளவு நம்முடைய கவருக்கு நம்முடைய மஷருக்கு நம்முடைய மீசானுக்கு நம்முடைய சோறுக்கத்துக்கு எது எத்தனை கருகிறது சில வேலை மற்றவர்களுக்கு ஓடுகின்ற வாகனம் சொந்தமான வாகனம் அல்ல வாகனம் இருக்கும் ஹாஸ்பிட்டலில் இருந்து கொண்டு வருவதற்கு கூட ஜனாசா சேவல் போகும் நம்முடைய மையத்தை கூட ஏற்றாத வாகனம் யாருக்கு பிள்ளைகளுக்கு அல்லது சரியாக பே பண்ணி முடியவில்லையா பினான்ஸ் கம்பெனிக்கு வீடு கண்ணி மணி எவ்வளவு தான் அன்புள்ள வாப்பா எவ்வளவு அன்புள்ள கணவர் எவ்வளவு செலவழித்தவர் எவ்வளவு பார்த்தவர் குடும்பத்துக்காக செலவழித்தவர் யாராவது சொல்வார்களா வீட்டுக்குள்ளே கப்பனை கட்டுவோம் கப்பனை வீட்டுக்கு தோன்றுவோம் 20-8-10-9-9-0-10-9-9-0- 1-1-5-1-0-5-8-9-0-9,0-5-9-9-9-9-9,0-9-10-9-0-9-9-9-9-9-9-9-10-9-9-9-9-9-9-9-9-9-9,0-9-9-10-9-9-9-913-9-9-9-9-9-9-9-9-9-9-9 உடுப்பு பிராண்டட் ஷூ பிராண்டட் வாட்ச் பிராண்டட் போன் பிராண்டட் பாதிக்கின்ற எல்லாமே பிராண்ட் ஹை குவாலிட்டி பெரிய செலவு செலவழித்தது கையில் போட்டிருக்கின்ற முத்து மாணிக்க மரங்களும் கோடிக்கணக்கை தாண்டலாம் அந்த மோதிரத்தை கூட குளிப்பாட்டும் பொழுது கலட்ட முடியும் என்றால் கலட்டிவிட்டு தான் கபன் செய்வார்கள் பசாரிலே டய்டாகி வேறு ஊத்தை கழிவு உடம்பில் இருக்கின்ற உலகத்துடைய டஸ்ட் கூட நம்மோடு கபருக்கு வராது கபன் செய்த பிறகு கபனிலே படைகின்ற டஸ்ட் வரலாம் என்ன பிராண்டை என்ன பிராண்டுள்ள ஆடை அணிந்தாலும் எந்த டிரஸ் போட்டாலும் கன்னியமணி வெள்ளை கவன்தான் இறுதியான முடிக்க இருக்கிற விடயம் என்ன தெரியுமா நல்லவர்களுடைய வாழ்க்கை நல்லதாக இருக்கும் எதை பாவிக்கலாம் ஹலாலாக வசதிக்கேற்றவாறு ஆடம்பரம் இல்லாமல் அனுபவிக்கலாம் ஆனால் மறந்துவிடக்கூடாது தொழுகை பாடாக கூடாது குரான் திலாவை விடுபடக்கூடாது நிக்கி விடுபடக்கூடாது சதக்கா விடுபடக்கூடாது ஒவ்வொரு நாளையும் ஆரம்பிக்க வேண்டிய தொழுகையோடு குரான் திலாவத்தோடு நிக்கனோடு சதக்காவோடு சதக்கா கொடுத்தோடு நாளை ஆரம்பித்தால் அந்த நாளை ஸ்டார்ட் பண்ணினால் மலைக்குமாருடைய துவா யார் இவருக்கு கொடி இவருக்கு ப்ராஃபிட்டை கொடு இவருக்கு மல்டிபிளாக கொடு சதைக்கா கொடுக்காமல் தன தர்மம் நாளை ஆரம்பித்தால் அவருக்கு லொஸ்டை கொடு அவருக்கு அழிவை கொடு அவரை அவரை அவரை நஷ்டவாளியாக்கி மலைக்குமாரிய துவா எனவே நல்லவர் அவருடைய பிகினிங் நல்லதாகத்தான் இருக்கும் அவருடைய லைஃபுடைய நாலுடைய நல்லதாகத்தான் இருக்கும் இறுதியாக நான் சொல்லி முடிக்கின்ற விடயம் கன்யவாதர்களே நம்முடைய மையத் இரண்டு கேட்டகரி இரண்டு கொலுத்தியான இரண்டு வகையான மையத்து தான் இருக்கிறது இரண்டு வகை மனிதர்களும் இரண்டு வகை அந்த ஆதிவிட்டு வாழ்கின்ற பொழுது உலகத்திலே இரண்டு வகை நல்லவர் கெட்டவர் நல்லவர் நீண்ட ஆயுள் நல்லவராக வாழ்வார் மௌத்தாகினால் இவரை இழந்தது நமக்கு நஷ்டம் என்று அழுவார்கள் இவர் இன்னும் நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் இவர் இன்னும் வாழ வேண்டும் இவர் இன்னும் இருக்க வேண்டும் சமூகத்துக்கு தேவை என்று தனிமையிலே கூட்டத்தில் அழுவார்கள் இருக்கும் பலது துவாக்கை பார்கள் மூத்த கெட்டவர் யார் வாழ்வார் நீண்டாவில் வாழ்வார் ஆனால் பேச்சும் கெட்டது செயலும் கெட்டது அவருடைய வியாபாரமும் கெட்டது அவருடைய அகலாக்கம் கெட்டது அவருடைய கெட்டது அவருடைய எல்லா பீல்டும் கெட்டதாக இருக்கும் இது மையத்தும் இரண்டு வகை சொன்னார்கள் ஜனாதார்கள் சொல்லி முடிக்கின்றடயம் முஸ்தரி செல்கிறது அல்லது இதில் இருந்து பிறர் ஓய்வெடுத்திருக்கிறார்கள் இது மற்றவர்களுக்கு ஒரு ராக மற்றவர்களுக்கு நிம்மதி கேட்டார்கள் என்ன சொன்னார்கள் என்றால் என்ன தெரியுமா அவர் நல்லவராக வாழ்ந்தார் அவர் மௌத்தாகும் பொழுது துனியாவுடைய கஷ்டம் துனியாவுடைய கலைப்பு துனியாவுடைய அனைத்து சிரமங்கள் எல்லாவற்றையும் அவர் நிம்மதியாக போகிறார் முஸ்தராக மின் வென்றால் யார் தெரியுமா அவர் மௌத்தாகியது மற்றவர்களுக்கு நிம்மதி எப்ப மௌத்தாகுவான் இவன் மௌத்தாக மாட்டானா இவன் சாக மாட்டானா என்று மக்களை இயங்கிக் கொண்டிருப்பார்கள் மௌத்தாகினால் மற்றவர்களுக்கு நிம்மதி இவர்தான் முஸ்தராக மின் வென்றார்கள் கண்டிப்பான வாழ்க்கை எந்த ஜனாதவாக மாறும் நம்முடைய ஜனாதா எந்த பேர் குண்டனைக்கப்படும் ஜனாதாவுக்கு அதிகமானவர்கள் சேர்வதல்ல சேர்ந்தவர்கள் எல்லாம் செய்வதுதான் நோக்கம் அதுவும் சப்பாத்து செய்ய வேண்டும் துவா செய்ய வேண்டும் அப்பொழுது ஈடுபட்டு கிடைக்கும் இறை கண்ணியமானவர்களே நல்லவர்களாக வாழ்ந்தால் நல்ல மூத்த நல்ல மூத்தாகினால் கபருடைய வாழ்க்கை நல்லதாக அமையும் கபருடைய வாழ்க்கை நல்லதாக அமைந்தால் மஸ்டர்களின் நிம்மதி அரிசிக்கு கீழே நிழல் கேள்வி போகலாம் சுர்க்கத்திலே நாடியதை அடையலாம் எல்லாம் ஆனவத்தாலாம் எப்பொழுதும் எந்த நாளிலும் எந்த நிமிடத்திலும் எந்த செகண்டிலும் நல்லவர்களாக தோப்பி செய்வான பாவங்களை மனிதர்லையாக என்னுடைய பெற்றோருடைய பாவங்களை மனிதர்லையாக உட்ட்டவருடைய பாவலை மணித்தரலையாக பூரா முஸ்லீம்கள் மூமியன் என்னுடைய பாவலை மனுத்தர்வையாக உண்மையான ஈமானை தருவாயாக இஸ்லாமிய வாழ்க்கையை தருவாயாக உண்மையான தக்குவாவை தருவாயாக எல்லா இடங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் எல்லா காலங்களிலும் நல்லவர்களாக வாழ வைப்பாயாக அதற்கோபி செய்வாயாக நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவர்களாகவே மரணிக்கக்கூடிய பாக்கிய தருவாயாக நம்முடைய ஜனாதாவுக்கு எல்லோருமே கண்ணீர் வடித்து துவா செய்யக்கூடிய ஜனாதாவாக நம்முடைய ஜனதாவை மாற்றுவாயாக எல்லோருமே நல்ல கவலையாக சிந்தனை நல்ல சிந்தனையோடு நல்லெண்ணத்தோடு நம்முடன் வாழக்கூடிய மக்களான நம்மை மாற்றுவாயாக கிளிமாடன் வாழ்ந்து களிமாடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவாயாக வா அந்த